நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமறுத்துளிக்காக உங்கள் அலமீலு படர் தாமரை போக்கு எளிய அரைத்து பசையாக்கி நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் இட்டு காய்ச்சி தைல அதை வடிகட்டி படர் தாமரையின் மேல் தடவி வந்தால் படர் தாமரை மற்றும் செம்பு கலந்த அரிப்பு கலந்த படர் தாமரையும் போக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்